الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده بعد. فيطول الله سبحانه وتعالى في كلامه ذل القرنين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اننا اولي بيت وضع لنا في الذي بدكه مباركا لِكَتَبَ مُبَارَكًا وَهُدًى لِلْعَالَمِينَ صدق الله الذي عن عباد بن الصمين رضي الله عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن إبراهيم عليه الصلاة والسلام حرم مكة وذعى لها وإني حرمت المدينة كما حرم إبراهيم عليه الصلاة والسلام அல்லா ஒருவனுக்கு மல்கன்கள் இல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நீரேற்றமும் முகமது அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்தாக்கள் சாதி உங்கள் சுகதாக்கள் சாதி நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் சையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்வு கொண்டிருக்க கூடிய ஒவ்வொரு முகமீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் யாருகளே அல்லாஹுக்கு நடக்குமாறும் அல்லாஹுக்கு சுபகான ஹோட்டஹ தடிச்சிருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இக்கப்புள்வாக ஐசிமாசு வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்காக வேண்டியும் படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களும் துணியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல முழு உலகத்துடைய பொறுமதியை வாழ்க்கையில விளங்கி முழு உலகத்துடைய பொறுமதி என்ன முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுடைய பொறுமதி என்ன ஊர்களுடைய பொறுமதி என்ன இடங்களுடைய பொறுமதி என்ன அந்த இடங்கள் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன ஒவ்வொரு மனிதர்களும் இந்த விடயங்களை தெளிவாக வாழ்க்கையில அறிஞ்சி தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள் ஆனா கவலையான செய்தி என்னன்னா குறிப்பாக முஸ்லீம்கள் எந்த இடங்களுடைய பொறுமதிய சிறப்புகளை தெரிஞ்சு வைத்திருக்கணுமோ அந்த இடங்களுடைய பொறுமதியும் தெரியாது அந்த இடங்களுடைய சிறப்பம்சங்களும் அவளுடைய வாழ்க்கையில தெரியாது இனியமைக்கு அல்லாஹுவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த காலத்தில் எவ்வளவு பேரை பார்க்கையிலும் குறிப்பாக முஸ்லிம்களை பார்க்கையிலும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான இடங்கள் எல்லாத்த பற்றியும் வாழ்க்கையில தெரிஞ்சு வைத்திருக்கிறாங்க உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுடைய பொறுமதி அவங்களுக்கு வாழ்க்கையில தெரியும் அதே போல பிரெஞ்சுல இருக்கக்கூடிய போரா போரா ஐலாண்ட் என்று செல்லக்கூடிய அந்த இடத்துடைய சிறப்பம்சம் தெரியும் அதே அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய பொறுமதி அதுல போன என்ன புரோசனம் எடுக்கலும் தெரியும் அதேபோல துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜ் ஹலீஃபா அதனுடைய சிறப்பம்சங்கள் அதை பத்தி வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சு வைக்கிறாங்க அதே இருக்கக்கூடிய ஈபில் டவர் இத பத்தி தெரிஞ்சு வச்சு சைனாவில் இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவர் அதே உலகத்தில் இருக்கக்கூடிய எட்டு அதிசயங்கள் இதனுடைய பொறுமதி தெரியும் இதனுடைய சிறப்புகள் தெரியும் இதனுடைய கண்ணியங்கள் தெரியும் இதுக்கு வாழ்க்கையில எவ்வளோ செலவழித்து போறதுக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் ரெடியாக ஈக்கிறாங்க வாழ்க்கையில வெண்ணுக்கு அல்லாஹவி நல்லடி ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அறிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ரெண்டு இடங்கள் இருக்குது மவுசு வரைக்கும் இந்த ரெண்டு இடங்களுடைய பொறுமதி ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல ஈக்கிறது கட்டாயம் அதுதான் மக்கள் முக்கர்ணமா மதியனத்தில் முனைவரா இந்த இடங்களுடைய சிறப்புகள் என்னென்று தெரியாது என்ன என்று தெரியாது மக்களவை பற்றி கொஞ்சம் செல்லுங்க எவ்வளவு பேருக்கு பொறுமதி தெரியாது மதியினாவுடைய மண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மதீனாவுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பேருக்கு ஏன் இதை பற்றி தெரியாது என்றா இதனுடைய கண்ணியங்கள் உள்ளத்துலேயும் எடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு கல்லாக நல்லடி யார்களை அருமையானவர்களே இந்த காலத்துல சுற்றுலாக்களுக்கு செலவழிக்க கூடிய அமைப்பு சுற்றுலாக்களுக்கு திட்டமிடக்கூடிய அமைப்பு ஒரு ட்ரிப் கொண்டு போறாரு வெளிநாட்டுக்கு இதுக்காகவே எவ்வளவு காசு பணத்தை வாழ்க்கையில வந்து செலவழிக்க ரெடி ஆனா கண்ணியனுக்கு நல்லாக வினவரியார்களே ராவுக்கு போறதுக்கு இன்னும் தயார் இல்லை இன்னும் போறதுக்கு ஆசை உள்ளத்துல வரல இன்னும் ஏற்பாடுகளை வாழ்க்கையில நடக்கல்ல வருஷ காலமா அடுத்த வருஷம் ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு முழு குடும்பமும் தயாராகுது இன்றைய நாள்லேந்து சேர்த்தாதான் அடுத்த நாங்கள் நோம்புக்கு முடிஞ்சதுக்கு பின்னால பெரியோரு ட்ரிப் கொண்டு அடிச்சிட்டு வரையலும் என்பதாக எவ்வளவு குடும்பங்கள் முட்டி முட்டியா சேர்க்கிறத பாக்குறோம் கண்ணியமிடியார்களே குடும்பங்கள் தெரியுமா அந்த எடங்களுடைய பொறுமதி உள்ளத்துல இல்ல கண்ணியமி கல்லாகவி நல்லடி இந்த காலத்துல அதிகமான ஹஜ்ராவுக்கு போறாங்க பேசிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு கவலையான கதை என்ன தெரியுமா சொல்றாங்க அவருக்கு போனோம் ஆனா சொல்லக்கூடிய அமைப்புல பெருசா உள்ளத்துல தாக்கம் இல்லை அத பத்தி பெருசு ஒன்றும் பாதுகாக்கணும் ஏனென்றா பொறுமதி தெரியாம அந்த இடத்துக்கு பெய்தாரு இதனுடைய சிறப்பு தெரியாம அந்த இடத்துக்கு பெயித்தாரு என்னை அல்லாஹ வினல் அறிகளே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மூத்த மனிதர்கள் எலம் மதிப்பர்களுக்கு கேட்டா தெரியாது கிட்ட கொஞ்சம் போயிட்டு கேளுங்க அந்த காலத்துல தியாகமான பயணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்கிட்ட கொஞ்சம் கேளுங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து கேளுங்க எவ்வளவு சிரமத்தோட போனாங்க சந்திச்சு கேட்கக்கூடிய நேரம் சொன்னாரு ஒரு காலத்துல ஹஜ்ஜுக்கு போனோம் எப்படி தெரியுமா ஆறு மாச காலம் பிரயாணம் எதுல தண்ணீர்ல கடல்ல ஆறு மாச பிரயாணம் நாலு மாதம் பிரயாணம் இங்கே இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகணும் சென்னைக்கு அங்கே இருந்து மும்பைக்கு போகணும் மும்பைலேந்து பகிஸ்தான் போகணும் பாகிஸ்தான் ஈரானுக்கு போகணும் ஈரான்லேருந்து ஜித்தாவுக்கு வரணும் ஜித்தால இருந்து ஒன்னரை மணிக்கு ஆலங்கள் நடை பிரயாணமாக காபாவை நோக்கி போவாங்க சல்பியாவோட ஒத்தர் ஐயாயிரம் ஐயாயிரம் சல்பியாவுக்கு மேலே ஓதிக் கொண்டு போவாரே ஏன் என்றா அந்த இடத்துடைய பொறுமதி இவங்க உள்ளத்திலையும் நிச்சயம் அந்த கண்ணியம் உள்ளத்திலயும் நிச்சயம் இவங்களோட உள்ளத்துல அந்த கண்ணியங்கள் இல்ல மக்காண்டா என்னன்னு சரியா காபாண்டா என்னன்னு சரியா மதீனாண்டா என்னன்னு தெரியா உலகத்தில ஈக்கக்கூடிய அழிஞ்சு போகக்கூடிய இடத்துடைய பொறுமதி சரியும் ஆனா இதனுடைய பொறுமதி தெரியாது கண்ணியம் அல்லா விண்ணடி ஆறுகளே இந்த காலத்துல எந்த ஒரு பெரிய ஒரு தியாகமும் இல்லாம பசுங்க போயிட்டு ஹரம்ல இறங்குறோம் கண்ணியமிக்கு அல்லாஹ விண்ணல் அடி ஆறுகளே போகக்கூடிய நேரம் ஈமானோட போறாரோ இல்லையோ வரப்போக்கல ஈமானோட ஆறாரோ இல்லையோ இவருக்கு போனது என்னசனம் எடுக்கணும் தெரியாது இவருடைய பண்றும் அந்த இடத்துல சாமான்கள் இதெல்லாம் இது கொண்டு வரணும் அது கொண்டு வரணும் உள்ளத்துல இந்த உலக எல்லா விஷயத்துல பொறுமதிக்கு கண்ணியமிக்க பொறுமதி உள்ளங்கள் போயிட்டு முதலாவது தெரிஞ்சு கொள்ள மக்கள் முக்கர்மா இருந்தா என்ன எவ்வளவு கண்ணியமான இடம் நபி சொல்லு வசல்லம் அவர்கள் உலகத்துல நம்பர் ஒன் மனிதன் உலகத்துல ஆக சிறந்த மனிதன இந்த மண் எப்படியான மண்ணாக ஈர்க்கும் குறான இறங்க முழு முஸ்லிம்களுடைய அடிப்படையான வேதம் இந்த குரான குரான இறக்க தெரிவு செய்த பூமி மக்கள் முக்கர்மா எவ்வளவு கண்ணியமான பூமியா ஈர்க்கும் கண்ணியமிக்காக இணையடியார்கள் உலகத்தில் ஆகப்பெரிய பல்வாசல் எங்க எய்குது ஆகப்பெரிய முசல்ல எங்க இயக்குது அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் இடம் எங்க இருக்குது மக்கள் முக்கர் ஒரே கடவையில மக்கள் இருபது லட்சம் பேர் முடியும் அலி வசல்லம் அவர்கள முதல் முதலா ஹதரத் இப்ராஹிம் அலிஹிஸ் வசலாம் சந்திச்ச பூமி எது மக்கத்தில் முக்கர்மா கண்ணியாக விண்ணலடியார்களே வருஷத்துல ஒரு கடவை பல நாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்கள் ஆகி கேட்டும் பாகிஸ்தான் ஆகி கேட்டும் ஈரானாகட்டும் ஈராக் ஆகட்டும் எந்த நாட்டு மக்களும் எல்லா நாட்டு மக்களும் வந்து போகக்கூடிய எல்லா ஒரே இடத்துல அசம்பல் ஆகக்கூடிய ஒரு இடம் சுமாராக ஒரு வருடத்துல நாப்பது லட்சம் மக்கள் வருஷத்துல உண்டு கூடுற இடம் மக்கள் முக்கர்றவாலை கண்ணியனுக்கு அல்லாகுவி உலகத்துல விலை உயர்ந்த கட்டிடம் என்ன நான் ஆரம்பத்துல சொன்னதை போல இந்த விலை உயர்ந்த கட்டிடம் அது துணியாட பார்வையில உலகத்தில் ஆக விலை உயர்ந்த கட்டிடம் எது தெரியுமா மக்கள் முக்கரமாக இருக்கக்கூடிய காபத்துலா கிட்டத்தட்ட செலவு தெரியுமா ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோடி அல்ல மில்லியன் அல்ல நூறு பில்லியன் செலவழிச்சு கெட்டின கட்டிடம் சுபான் உலகத்துல விலை உயர்ந்த ஆடை உடுச்சு எது தெரியுமா எந்த மனுஷன் உடுச்சு ஆடை உடச்சாட்டப்பட்டிருக்கிறது அந்த புனிதமான அருமையானவர்களே எத்தனை மில்லியன் செலவு தெரியுமா பதினேழு மில்லியன் ரியால் அந்த ஆடையுடைய பொறுமதி மாத்திரம் அந்த ஆடை பதினேழு மில்லியன் ரியால்கள் பொறுமதி எவ்வளவு ஸ்ரீலங்கா தள்ளி கணக்கு போட்டு வரும் என்ன என்னை அல்லாகவி நல்லடி யார்களே அந்த ஆடையுடைய கிலோ எத்தனை கிலோ தெரியுமா ஆயிரத்தி முன்னூறு கிலோ கிட்டத்தட்ட கிலோ வெள்ளியான சாயம் பூசப்பட்டீக்கும் அந்த அந்த ஆடையில வெள்ளியால சாயம் அதே கிட்டத்தட்ட அம்பது கிலோ வெள்ளியான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் சுமாராக நூத்தி கிலோ சுத்தமான சங்கத்தால் எழுதப்பட்டிருக்கும் சுமகம்லா எவ்வளவு பொறுமதியான உடுப்பு உடுப்பாட்டை கொண்டு அந்த மக்கள் முக்கர் புனிதமான சாபாயிக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்ன இன்னைக்கு அல்லாஹு யார்களே அருமையானவர்களே அல்லாஹூ சொருக்கத்துடைய ஒரு மிக முக்கியமான அடையாளம் மக்கள் முக்கரமால புனிதமான கிணறு ஜம் தம் கிணற வெச்சிக்கிறது மக்கள் முக்கர் முழு மக்களும் சவா செய்யக்கூடிய அந்த காபத்துல இருக்கக்கூடியதை மக்களுக்கு முக்கர்மா நபி சொல்லு செல்லாம மக்கால இருந்துதான் ஞாயிற்றுடைய பயணத்தை போனாங்க இப்படி எவ்வளவோ சிறப்பு அந்த மக்காவுடைய பூமிக்கு மாத்திரம் இருக்குது நபிசல்லாஹ் வளைவ செல்லமோங்க இந்த மக்காவுடைய பூமியை எப்படி நேசிச்சாங்க தெரியுமா எந்த அளவுக்கு இறக்கம் தெரியுமா நபி செல்லா வளைவ செல்லமோ அவங்களுடைய ஏறி பிரயாணம் செய்வாங்க பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் எப்ப மக்கள் முக்கரமா கண்ண சென்படுவதோ எலும்பி காபாவை பார்த்து சொல்லுவாங்க இந்த இடத்துல ஈந்து என்னையோட சகோதரர்கள் அந்த மக்கா காப்பிர்கள் இந்த பூமியில இருந்து வெளியாக்கள் அருமையானவர்களே அதரது இப்ராஹிம் அலைபி வசலாம் அந்த மக்காவுடைய பூமிக்கு நேரடி அதுவா செஞ்சாங்க பாதுகாக்கப்பட்ட பூமியாக நீ மாத்திடு பாதுகாக்கப்பட்டது இப்ராஹிம் அலி சலாத்து கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க இந்த துவா எப்படி கபூல் செஞ்சான் இந்த மக்கத்தில் முக்கர் பாதுகாத்தான் என்றா இப்ப அந்த துவா நடந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்துட்டு பதினாலு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு மேல் ஆகிட்டு அந்த நூற்றாண்டுகள் கடந்தாலும் இது எவளவு பேர் ஒன்றும் சேர்ந்தும் அந்த மக்கா முக்கர்ணமாவையோ அதுல இருக்கக்கூடிய காபத்துள்ளாவையோ எந்த மனுஷனாலையும் எந்த நாட்டு படையாலையும் ஒன்றும் ஒரு படை வந்தாங்க மக்களாவை மக்காவை அப்படியே நாசமாக்குவோம் காபத்துள்ளாவை நாங்கள் தரமட்டமாக்குவோம் என்ற நீயத்தில் பெரியோரு கூட்டம் ஒன்று கிளம்பி வந்தாங்க கண்ணியமிக்கார்களே அருமையானவர்களே எங்களுக்கு தெரியும் சூரத்துள் ஸ்ரீனுடைய அந்த சம்பவம் எல்லாம் செல்றாங்க ஏன் அப்படியே காபத்துள்ள முயற்சி எப்படி போச்சு அபாபியில் மூலமா அந்த பெரிய யானை படை அல்லாஹு அழிச்சே போட்டாங்க இப்பையும் நாங்க காபாவுக்கு போனா காபாவுக்கு போனா அவங்களுக்கு தெரியும் அந்த காபாவுக்கு மேலால சின்ன சின்ன குருவிகள் கொஞ்சம் பறந்து கொண்டிருக்கோம் பறவைதான் என்பதாகவும் இாஹிம்லாத்து காரணமா அல்லாஹ் கபூல் செஞ்சதின் காரணமா இது ஒரு காலமும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் முகர்றமா கண்ணியமிக்கு நல்லடியார்களே அப்ப அல்லா இந்த மக்காவுக்கு எவ்வளவு சிறப்பு எவ்வளவு கண்ணியமும் நீக்கும் உள்ளத்தான யோசிங்க நாங்க வாழ்க்கையில ஒரு தடவை சரி இப்படி சொல்லுவாங்க ஒரு தடவை சரி மக்காவுக்கு வைத்து வரணும் அந்த காபாவை நாங்க கண்ணால பார்க்கணும் ஏத காசு பணத்தை கொடுக்கிறோம் ஆக வேண்டி ஆனா அந்த காபாவை பார்க்கணும் என்று நீயத்து எத்தனை பேருடைய உள்ளத்துல கண்ணியம் கண்ணியமிாகவி நல்லார்களே அருமையானவர்களே இன்னும் பல விதமான சிறப்புகள் மக்கள் முக்கரமாவுக்கு இந்த மதீனாவுடைய மண்ணு கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே உலகத்துல நம்ப வன் பூமி அது மக்கள் முக்கர்றமா அதுல சந்தேகம் கிடையாது ஏனென்றா சொல்ல சொருக்கத்தில இருந்து நேரடியாக இறக்கின ஒரு மிக முக்கியமான ஒரு கல்லு ஹஜரு சொருக்கத்துடைய ஒரு சின்ன விடயம் அந்த மக்கத்தில் முக்கரமாக இருக்குது நம்பர் ஒன் பூமி மக்கள் முக்கரமா சந்தேகம் கிடையாது ஆனா உலமாக்கள் சொல்றாங்க சொருக்கத்துல ஒரு அம்சம் அந்த மக்கால இக்குது உங்களுக்கு துனியால சொருக்கத்தை பாக்கணுமா மதீனாக்கு போயிட்டு பாருங்க சொல்றாங்க சொற்குமா சொன்ன சிறப்பான விஷயங்கள் அல்லாஹுல வெற்றி வைக்கிறார் எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்றுதான் என்னது வைசிம்பி மத்தியில் ஒரு இடம் அந்த இடம் சொருக்கத்து நாள் முழு உலகத்து அழித்தாலும் அந்த இடத்த மட்டும் அப்படியே அல்லாஹ் சொருக்கத்துக்கு உயர்த்துவார் ஆனா கண்ணியமி அல்லாஹுவீடல்ல யார்களே அந்த ஒரு இடம் அல்ல அதோட சேர்த்து பத்து இடங்கள் அல்லாஹு மதியவரால் வச்சுக்கிறார் சொந்தமான மலைகள்டைய மலை நபி சொல்லாஹு சொன்னாங்க கிட்டத்தட்ட மதியனால இருந்து அகமதுடைய நேசிச்சு அப்படியான கண்ணியமான முதலாவது மலை உகதுடைய மலை பெய்து பாருங்க நீயத்து வைங்க உகதுடைய மலை ஒரு தடவை சரி வாழ்க்கையில பார்க்கவும் அப்படியான பாக்கியத்தால் எங்களுக்கு தரவும் கண்ணியனுக்கு அல்லாஹே நல்லாவது ஒரு மலைதான் ஜபலு ஹம் இது மதியினால இருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துல ஜபலு ஹந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை அல்ல இந்த மலையும் சொருக்கத்து ஒரு பகுதியான ஒரு மலை நபிசல்லுமோ எவ்வளவு பிரயாணங்கள் போனாலும் இந்த ஜபல் ஹந்த் வரக்கூடிய நேரம் சொல்லுவாங்க இந்த மலையும் சொருக்கத்திலேருந்து அல்ல இறக்கின ஒரு மலை என்பதாக சொல்லுவாங்க மூணாவது ரெண்டு மலைகளை சொன்னாங்க மூணாவது நாலாவது ஒரு பெயர் ஜுஹ்னாவுடைய மலை தொடர்கள் உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும் இது மதீனால இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்க கூடியது மதீனாவுக்கும் ஷாமுக்கும் எடைப்பட்ட மலை தொடர ஜுஹாவுடைய மலை தொடர் ரெண்டு மலைகள்ான மலைகள்ார்களே அம்சங்கள் வந்து நாள் இதெல்லாம் நாங்க இதெல்லாம் கொண்டு போய் காட்ட மாட்டான் ட்ரவல்ஸ்ல போனா குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு இடங்கள் தான் காட்டுவாங்க இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சு போங்க வாழ்க்கையில சுக்கத்து அம்சங்களை தெரிஞ்சு போங்க நாங்க டிராவல்ஸ்ல பேசாலும் திரும்பி வருவோமா வந்ததுக்கு எங்க கடைசி சஃபரா நீ எச்சுங்க வாழ்க்கையில நாலாவது சொன்னாங்க வாதி ரவ்ஹேண்ட் செல்லக்கூடிய ஒரு நீர் ஊட்டை அதே வாதி பஸ் ஆசிரியர்கள் எழுதுறாங்க எழுபது நபிவார்களுக்கு மேலால இந்த இடத்துல வந்து தண்ணீர் குடிச்சிட்டு பிரயாணம் செஞ்சுக்கிறாங்க என்பதாக சித்தாபர்கள் எழுதுகிறார்கள் என்ன கல்லாகுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே இதுவும் சொருக்கத்தில் ஒரு பகுதி இதுவும் சொருக்கத்துல பகிற யாரு விடயங்கள் ஏழாவது நபிசல்லாஹு சொன்னாங்க இந்த விஷயங்கள் மஸ்துக்கு பின்னால இந்த கிணறு இந்த கிணறு நபிசல்லு சொன்னாங்க இந்த சன்னிதே இந்த கிணத்துடைய சன்னி ஒமா உஹா அத்தியபூமியாக இந்த தண்ணி சுத்திலே மாத்தமான தண்ணி இந்த கெணத்துடைய தண்ணி இதுலேயே தண்ணி இருக்கத்துடைய ஒரு ஊற்றுடைய தண்ணி அது மாமல்ல இன்னும் ஒரு ஹதீஸ் அலிபி அபி சாலிப் ரவி செல்லவாங்க எனக்கு வசீக செஞ்சாங்க எனக்கு சொன்னாங்க இந்த கணத்துல ஈந்து தான் ஏழு தடவை இணைய தண்ணி ஊசி குடுப்பாட்டு எத்தனை பேர் இந்த கிணத்தை பத்தி தெரிஞ்சு வெச்சுக்கிறோம் கண்ணியனிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே இதெல்லாம் அது நபிசல்ல அவளுடைய கையாள நாட்டின பேரிசம் மரம் அஜுவா கண்ணியனிக்கு அல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே ஹதீஷ வருவது மண் من تسبح حل يوم لم மண்மன்லர் சொல்லுடைய பேரி நாள பேரி பழங்கள் சின்னக்கூடிய வளர்ச்ச நீக்குமோ அஜுவாவுடைய பேரிச்சம்பழம் ஏழு சின்ன வளர்ச்சி மீக்குமோ இவருக்கு விஷமோ அப்படி இல்லை என்ற விடயங்களோ இவர சொல்வது ஆகும் அலையோ செல்லம் அல்லா சொருக்கூடிய மரத்துல செய்யாமத்த ஒரு மரமாக அல்ல அந்த அஜுவாவை வைப்பான் அப்ப இது எட்டாவது விடயம் மதியனால ஈர்க்கக்கூடிய சொருக்கத்துடைய அம்சங்கள்ல எட்டாவது அதுக்கு பின்னால் ஒன்பதாவது நபிசல்லூர் மிம்பர் இந்த மிம்பர் போனாவுலுக்கு போனா மிம்பர் அதிகமான படிகள் கொண்ட மிம்பர் இந்த மிம்பர் இந்த மிம்பர் இது ரெண்டாவதாக வந்த மிம்பர் ஆரம்பத்துல மிம்பர் ஆரம்ப ஒரு ஈச்சம் குச்சியில ஈந்து கொண்டுதான் குத்துவா குத்துவா செஞ்சாங்க இந்த சந்தர்ப்பத்துல அதனால நாங்க ஒரு மிம்பரை சொல்லி அவங்க முடிவெடுச்சு ஒரு மிம்பரோட செஞ்சாங்க இவரு தான் நபி சொல்ல மாவங்க என்ன செஞ்சாங்க அந்த மூணு படிகள் ஈக்கிற மின்பருக்கு மேலே ஏறி கொத்துமா ஓர ஆரம்பிச்சாங்க கண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே புகாரியுடைய ஓதி கீக்கிறாங்க அலுவற சத்தம் கேக்குற பள்ளி எழு வருது ஒரு விசும்போட ஒரு அழுக இந்த அழுக அந்த மின்பர் பழைய மின்பர் ஈஷம் குத்தி அழுவிச்சு ரெண்டாவது முறை அழுது எப்படி ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் பில்ல கிடைக்க இன்னும் அண்ணாண்டுக்குது இந்த நேரம் வழியில் அழுகுமே அத போல அந்த மின்மர் அழுதுச்சு மூணாவது ஒரு மாடு எப்படி கத்துமோ தன்னுடைய குட்டி மாடு தாய் மாட தேடி எப்படி கத்துமோ அத போல சப்தம் கேட்டுச்சு நாலாவது சொல்றாங்க ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷன் மேல் இறக்கம் அந்த மனுஷன் வாழ்க்கையில பிரிஞ்சு போனா எப்படி அழுவாரோ அத அந்த மின்மர் அழுதுச்சு ஏ புதிய அழுவிச்சு மின்பர் புதிய நின்பருக்கு வைத்தா இந்த தவலை யார்களே அதுக்கு பின்னாலு சொல்ல போடிச்சு முத்தமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இந்த விஷயம் அதே போல இவனு மாஜா இந்த மாதிரி சாயகான திறந்தங்கள்ல இந்த அதி பதிவு செய்யப்பட்டிருக்கு சொன்னாங்க சொருக்கத்துல ஒரு மரமாக அல்லாஹு கால உனக வைக்கிறதுக்கு நான் டுவா செய்வேன் அந்த நிம்பருக்கு சொன்னான் சொல்லுல்ல ஏதினாங்குல்ல கீழாலதான் அந்த மின்பர் புதைக்கப்பட்டேன் அம்சத்துல ஒன்பதாவது அம்சம் அந்த மின்பர் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அதுவும் சொருக்கத்தில் ஒரு மரமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக அல்லாஹு அப்படி ஒன்பதாவது அம்சம் கடைசி பத்தாவது அம்சம் தான் கண்ணியுள்ளே நபி வசல்ல சொன்னாங்க ஒரு பகுதி அந்த போனவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் இடையே சின்ன இடம் அந்த இடம் அல்லாஹளுக்கு வழங்குவானா கண்ணியனி அல்லாஹவி நல்லடி ஆறுகளே சொன்னாங்க செய்யாமத்துடைய நாள் முழு உலகத்தே மல்லா அழிச்சாலும் அந்த இடத்தை மட்டும் அழிக்கல அந்த இடம் நேரடியாக சொருக்கத்துக்கு உயர்த்தப்படும் அது சொருக்கத்துடைய தோட்டத்துல ஒரு பகுதி எங்களுக்கு பார்க்கலும் ஒரு எப்பின் மூலமா பதிவு செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகவேலும் சில மக்களை பார்க்கலும் ரவுட உள்ளுக்கு அந்த ஈக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியை விட்டா மாத்திரம் தான் அவருக்கு போகலும் அப்படி இல்ல போகலா அப்படியான ரூஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளவு பேர் அழுவாங்க கைய பிடிப்பாங்க செஞ்சுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க எவ்வளவு பேர் துவாப்பாங்க ஏன் வாழ்க்கையில ஒரு தடவை ஆகுது எத்தனையோ பேர் மதீனாவுக்கு பேசு ராகுலா போவாம திரும்பி வந்து வாங்கிக்கிறாங்க அதனால இந்த பாக்கியங்கள் வாழ்க்கையிலே தள்ள கண்ணியமிக்கவர்களே எப்படி நாங்க ஒவ்வொரு ட்ரிப்ல அங்க இடத்துக்கு போகணும் போகணும் எல்லா இடத்துலயும் போகணும் ஒரு தடவை நாங்க தான் கூலி வேலை செய்யறவங்க பிச்சைக்காரன் எங்கட ரொம்ப பிச்சைக்காரன் நினைச்சா ஒரு நிமிஷம் போதும் நீங்களை அனுப்பி வைக்க ஏன்டா எங்க துவா இல்ல வாழ்க்கையில கண்ணியல்ல நல்லடி ஆனால சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு கால சந்திக்கிறான் சுருக்கமாக வாழ்றதுக்கு மவுசுக்கு முன்னால ஊவத்தரும் இந்த இடங்களுடைய கண்ணியத்தை விளங்கி பொறுமதியை விளங்கி இந்த இடத்துக்கு போறதுக்கு